ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆஸ்திரேலியாவின் முதலாவது நாடாளுமன்றம் மெல்பர்னில் திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கையில் முதன் முதலாக உணவு வந்தது அரிசி பாவனை செய்வது மாதம் ஒன்றிற்கு சராசரியாக முப்பதாயிரம் டன்னிலிருந்து இருபதாயிரம் டன் குறைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போலந்து இராணுவம் உக்ரைனின் கீவ் நகரை கைப்பற்றிய வெற்றி நிகழ்வு கிரெசாடிக் நகரில் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் தனது சட்டமறுப்பு இயக்கத்தை கைவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இத்தாலி அடிஸ் அபாபா நகரை மே ஐந்தாம் தேதி அதாவது இன்று கைப்பற்றிய பின்னர் எரித்ரியா எத்தியோப்பியா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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கானா நாட்டில் கால்பந்து போட்டியொன்றில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நூற்றி இருபத்தி ஒன்பது ரசிகர்கள் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் வெற்றியை கொண்டாடும் விதத்தில் ரஷ்யா மிகப்பெரிய இராணுவ வகு அணிவகுப்பை செஞ்சதுக்கத்தில் நடத்தியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி நானூற்றி ஆண்டு அண்ணமாச்சாரியார் கர்நாடக இசைக்கலைஞர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கோபாலகிருஷ்ண கோகலே இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு மல்லிகா சாராபாய் இந்திய சமூக ஆர்வலர் இந்நாளில் மறைந்தவர்கள் 19.57, தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஏர்னஸ்ட் டிசில்வா இலங்கை தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தலாத் மஹமத் இந்திய பாடகர் மற்றும் நடிகர் இந்நாளின் சிறப்புகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஐரோப்பிய தினம் ரஷ்யா மற்றும் ஆர்மேனியா நாடுகளில் வெற்றி தினம் இந்தியாவின் தேசிய இரயில் தினம் என்று